அக்காங்கிற பாசம் எனவே அது ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமனே திருவாசிக்கு போடணும் பண்ணுவேன் அது எப்படி அந்த வைத்து வலியோட ராச்சிராச்சரியா வந்தார் ஆமாப்பா வைத்தும் தான் ஆனால் தமக்கை என்ற ஒருவரை பார்க்கணும் வருகின்ற பொழுது ஈர்த்து வந்துட்டது செய்ய மூணு ஐம்பத்தஞ்சு நாலு பழைய கண்ணாம்பால் பழைய சிவாஜி கணசன் வச்சு காட்டின இந்த இடத்துல வேற யாவன அன்பிச் அப்படி அந்த அக்கா திலகி அப்படி நிக்குது அக்கா அப்படின்னு கேளு அப்ப எடுத்து திருவாள திலகவதியாரிப்ப பெருவாழ்வு வந்தது என்று பேசினார் சரி பாலாராஜா கோயிலுக்கு போலான்னு சொல்ல அம் அக்கா போக தம்பி பின்னே வந்தது அந்த இதே கோபுரத்துல எங்க அக்கா இருந்த போது நாற்பது ஆண்டு அங்க இருந்த போது அவங்க செய்த தவத்தினால இங்க வந்தேன் எங்க அக்கா முன்ன போக நான் வந்தேன் இப்போ பெருமாணி நீதான் ஈன்றாடுமாய் எனக்கு எந்தயுமாய் உடன் தோன்றினரா இனி என் வேற யாருப்பா எனக்கு நீதான் அதனால அந்த எண்ணம் சத்தியமா வந்திருக்கும் அந்த எண்ணத்தோடு உள்ள போற போனா பெருமானி காணுகிறார் திருவதி வீரட்டான பெருமானி என்ன சொல்றாரு எம்பெருமான் தனி ஏழையே நான் பண்டு இகழ்ந்ததென்று தம்பறிவால் பெருத்தாண்டகச் செந்தமிழ் சாற்றி வாழ்ந்தார் இப்படியெல்லாம் இருக்கின்ற எங்கள் பெருமானி ஏழையேன் நான் இகழ்ந்தவாறு பண்டு இகழ்ந்தவாறு இங்க இகழ்ச்சினா இல்லை இல்லைன்னு சொல்லி அப்படியெல்லாம் இல்லை அந்த இகழ்ச்சி எல்லாம் உள்ள சொல்றவன் முட்டாள் வரவேதெல்லாம் இருபதாம் நூற்றாண்டு பேர் அந்த மாதிரி அவரை வணங்காமல் இருந்ததே இகழ்ந்தது அவ்வளவுதான் அவரை வணங்காமல் இருந்ததே இழந்தது இகழ்ந்தவாறு சொன்னதுனால ஒரு கால் இழந்தார் இகழ இவரை விட்டு துறந்ததே இழந்ததுதான் ஏழை ஏன் நான் பண்டி இகழ்ந்தவாரி என்ற அருமையான அப்பொழுது அருளை செய்து அரிய எனக்கு அடிய விரிபுணூல் திருவதிகை வீரட்டான தமுதை பெருவறிய பெருந்தன் எங்கெங்க வருதோ அந்த இடத்துல அப்படியே கல்ல தண்ணி தான் வச்சு பாட்டிப்பாங்க அந்த முழுமையான பெயர்ல அவ்வளவு பெரிய பெயரே சொல்றது நமக்கு என்ன தகுதின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுவாரு திருநாவுக்கரசு அதனாலதான் தொடங்கும் போதே திருநாவுக்கரசுவாளர் திருத்தொண்டின் நெறிவாழ என்று பிள்ளையார் கூட்டும் போதே அந்த அருமையான பெயரை சொல்லித் தொடங்க திரு சுந்தர் அப்படி இல்ல வேத நெறி தடை தோங்க மிக செய்வத்துறை விளங்க அப்படின்னா சுந்தர அப்படி சொல்லித் தொடங்க இவருக்குதான் திருநாவுக்கரசுவாளர் திருத்தொண்டின் நெறிவாழ ூல்களில் பட்டிமண்டம் குற்ற குட்டிச்சவது தவறு தவறு அதனால அதை நாங்க முற்றிலும் தொடர்ந்து அதனால இவரை இப்படி சுவைத்தார் எப்படி திருநாவுக்கரசு ஏன்னா அவருக்கு அப்பா அம்மா வச்ச பெயர் மருளீக்கியாரு தான் திருநாவுக்கரசுங்கிற பெயர் ஆண்டவனிய தந்தது அதனால பெருமான் வாயினான வந்த பெயர் அல்லவா அதனால திருநாவுக்கரசுவளர் திருத்தொன்பின் நெடிவாழ என்று அப்படி தொடங்கும் போதே அவரை வச்சு இன்னொரு கேள்வி இப்ப சொல்ல மாட்டேன் அடுத்த அடுத்த மாசம் இதுபோல் இன்னொரு நாயன்மார் பெயரை தொடக்கி தொடங்கி பிறகுதான் வரலாறு சொல்லுகிறார் அந்த வரலாறு எது அறுபத்தி மூன்று வரலாறு எந்த நாயனார் பெயரை முதல் முதல் சொல்லி தொடங்குகின்ற வரலாறு இரண்டு வரலாறு உண்டு ஒன்று திருநாவுக்கரசர் இன்னொன்று அடுத்த மாதம் நன்றி அடிகா கேள்வி சிவகாசியில கேள்வி கேட்க இப்படி கேள்வி கேட்டு சைக்கிளோசை பண்ணி எல்லா பெண்களும் கொடுத்து விட எழுதி மதிப்பெண் போட்டு நாடார்கள் குடும்ப நாடார்கள் தான் தண்டியடிகள் சொல்லி விட்டார் அதனால இப்ப இப்படி எல்லாம் வினாக்கள் அப்படி என்னன்னு கேட்டா வேற இல்ல பெரிய புராணத்தை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் ஐயா அரியவர் பெயரையே எடுத்து சொல்லுகின்ற வரலாறு இரண்டு ஒன்று திருநாவுக்க வரலாறு தண்டியடிகள் கையில் ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்கும் விடைய இருக்கிற மாதிரி என்னென்னவோ படிக்கலையா விடைப்படியாக இருக்கிற அருமையான பெயர் இது ஆதலால் திருநாவுக்கரசுமனம் பரிவுரு சந்தமிழ் பாட்டு பலபாடி பணி செய்யினாள் எனவே இவர் திருவதி வேருக்கான்கு பாடல் பாடியிருக்கார் அதனால பல செய்து பலபாடி பணி செய்யினாள் புல்லில் சமனற்கா பொல்லாங்கு பொரிந்துழுகும் பல்லவனும் தன்னுடைய பழைவனை பாசம்பரிய அல்ல ஒழித்து அங்கெய்தி ஆண்ட அரசினை பணிந்து வல்லாமன்னார் தமை நீத்து மழை விடையோன் தாளடைந்தான் வல்லாமன்னன் பார்த்தான் இது எப்படியோ காதல விழுந்தது அவர்தான் அவன் பிடிச்சுட்டான் ஏண்டா உங்க பேச்சை கேட்டு இந்த மாதிரி நாலு தீங்கு பண்ண புண்ணியவான போய் கல் துணை போட்டு கல்லை வந்து கட்டி அது பக்கத்துல ஓரத்துல விட்டா தப்பித்தவரை ஆளை கொண்டான்னு தள்ளி நடு ஆமா கடலு ஆமா பாய்ச்சினும் போட்டா உள்ள கூட்டுமே நினைச்சான் மகாபாவிகள் இப்ப வச்சு தேவியாபுரத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டார் வேற எங்கயுமே கேட்கல நம்ம தேவியாபுரம் என்னது இங்க நம்ம சிஷிய பிள்ளைகள் ஒரு அஞ்சாறு இருக்கிற இடம் ஒரு ஆறு ஏழு பேருக்கு மேல ஒரே ஊர்ல நம்ம பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் இருக்கிறது தேவியாபுரம் தான் அங்க சொல்லும் ஒரு சமணர் வேற எங்குமே பேசும்போது கேட்கல ஐயா பேசினால எல்லாரும் போய் கேட்டாரு கட்டுனை போட்டியோரு கடலில் பாய்ச்சனும் இருக்கு பாய்ச்சினாங்க ஆமா நம்ம தேவியா பிறகு கடலில் பாய்ச்சனும் சொல்றாங்க பாய்ச்சினாங்கன்னு எங்க இருக்கு இன்னொரு பாட்டு இருக்கு என்ன பாட்ட என்ன பாட்டு இன்னொரு பாட்டு என்ன பாய்ச்சினது இன்னொரு பாட்டு அப்படியே இருக்கு முழுக்க வரல நமக்கு வரல பாய்ச்சின எனக்கு அதே ரெண்டாவது வரைக்கும் மூணாவது வரைக்கும் வரல பாய்ச்சி நல்லவேட அங்கே வந்தது என் நினைவுக்கு வந்து இல்லை அப்ப நான் நினைச்சேன் இப்பவே இப்படி கேள்வி வைக்கிறானு இந்த ஆட்கள்ல ஒரு ஆளு அன்னைக்கு என்ன பாய்ச்சியே இருப்பான் இதுக்கு இதுவே அதுக்கு சான்றாச்சு இந்திரனே சாலம் கறி போடுறாங்க பாய்ச்சினும் என்னது நல்ல பாட்டுங்க தேவாரத்தில் இருக்கு அவரு யாருக்கும் ஞாபகத்துக்கு நான் உங்க திருவண்ணாமலை சொல்லியிருக்கிறேன் சொல்லிருக்கிறேன் இப்ப நினைவு வரல மிச்சவாய பதினோம் நிமிச்சுவாய பதியம் நமச்சுவாயப்பதிய இருக்கு இவரே பாட இவரையே என்ன பாய்ச்சினாங்க அப்படின்னு இவரையே சொல்லுவார் அங்க பாய்சப்படி உர்டுதா அதான் திருவள்ளுவர் சொன்னார் மரவர்க்க மாசத்தார் இதெல்லாம் மறக்கலாமாடா மரவர்க்க மாசத்தார்கே குரல் முடியல என்ன வச்சிருக்கீங்க துன்பத்துள் துப்பா யார்னு நீ உனக்கு துன்ப காலத்துல யாராவது உதவி இருந்தாங்கன்னா அதுலயும் தேவைப்படாத மரவர்க்க மாசத்தார்கே என்னமோ செய்தார் நம்பி செய்தார் கடையுகத்தில் ஆடியின் மேல் மிதந்த திருக்கடுமலத்தில் இருந்த செங்கன் விடை செங்கன் விடையுகத்தார் திருவருளால் வெற்பரையன் பாவை தெரு முளைப்பாரோடும் அடையணியலை சிவம்பெருக வளர் ஞானம் குழைத்திருக்க அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்பா இதுவா இல்லல்ல தள்ளி வந்துட்டுமோ என்ன பண்ணான் ஒரு அரசியோட ஆண்டவன் இப்படித்தான் சமணர் வழிபட்டு அவன் போயான் அதான் கடினமா போயிடுச்சு அவன் தெரிந்து கொண்டான் இந்த மாதிரி வந்து மீண்டும் அவர் வந்தாராமல்ல திருவதியில் இருக்காராம் கேள்விப்பட்டான் நம்ம எவ்வளவு தவறு செய்தோம் சொல்லிட்டு நேர் அங்கிருந்து வந்து சமண பாடிகள் அழித்து அதெல்லாம் கூட சிவன் கோயிலா கட்டி கால வந்து விழுந்து சேர்த்து ஆனா மறுதலையா பெரியாரை துணை கூட உடன்பாடு எதிர்மறை ரெண்டு நல்ல பெரியவங்களை விடாம துணையை பிடிச்சுக்கடா இந்த சின்ன சில்லைகள பழகாதே தப்பித்தறி பழகினாலும் ஒரு முழுக்கு போட்டு விட்டுறா ரொம்ப அவர் வந்தாலும் கூட ஐயா வணக்கம் வந்த அவசரமா எனக்கு அலுவலகத்தில் ஒரு பொய் புழு பொய்மையும் வாய்ந்த இடத்தை அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போவேன் பொய் சொல்லிட்டு போகாத திருவள்ளுவர் மாதிரி நீ சொல்றது நாதி இருக்கா நாதி வேணுமா வேண்டாமே அவர் சொன்னதை யோகிதா படித்த இன்னொரு நாதி தேவையில்லை தேவையில்லை போரும் அவரே ஐயல உலகத்துக்கும் ஆகவேதான் அப்படிப்பட்ட பல்லவனும் வந்து இவன் வணங்கி பணிந்து பொசுக்கள் முடிச்சுட்டாரு வல்லமன தமை நீத்து மழை விடையோன் தாழ்ந்தான் இறைவன் திருவடி நிலையில் அடைந்தான் ஒத்த பாட்டில ஏன்ன இவ்வளவு தெரிஞ்ச பிறகு பல்லவன் என்ன செய்தான் என்று யாருக்கேன்னு ஒரு விடை வருமானால் அதை முடித்து காட்டினார் முடித்து காட்டினார் முடித்து ஒரே பாடல போதும் வீடறியாச்சமர் மொழி பொய் என்று மெய்யுணந்த காடவனும் திருவதிக நகரின் கண் கண்ணுதற்கு இல்ல இல்ல மறுபடியும் பற்று வைத்தான் வீடறியா சமணர் மொழி பொய் என்று மெய்யுணந்த காடவனும் திருவதிகை கண் கண்ணுதற்கு பாடலி புத்திரத்தில் பள்ளியோடு பாழிகளும் கூடை இடித்துக் கொள்ந்து குணபரையீச்சரம் எடுத்தான் இவருக்கு நல்ல மனமெகும்படியாக அங்கிருந்த பாழிகள் எதிரியிருந்த கல்லெல்லாம் எடுத்து அருமையா திருவதி வீரத்தான கோவிலையே கட்ட திருக்கோவில் ஊரும் இவரே பாண்டார் கோவில் இல்ல ஊர் என்னும் அந்த பக்கமே திருத்திருந்த அப்படி பாண்டதால அருமையான கோவில் எடுத்தார்கள் இந்நாளில் திருப்பணிகள் செய்கின்ற இந்த மண்ணான வாகிச திருமுனியும் மதிக்கடைமியல் பண்ணாக மணிந்தவளும் பதி பலவும் சென்றடைஞ்சி சொல் நாம தன் பணிந்து தொண்டு செய்வான் தொடர்ந்திடுவார் பார்த்தார் அவர் கையில உழவாரம் இருக்குது இனிமே இருக்கிற காலத்தில் இதுவரைக்கும் தான் போற்றாதே ஆற்ற நாள் போய்க்கிறேன் பெருமானே உன்னை போற்றாமல் பல ஆண்டு போயிட்டுதேப்பா என்று வருந்துகிறேன் அதான் ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறு இங்க ஏழைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஏழை ஏன் நான் பண்டு இகழ்ந்தவாறுங்கிறார் உன்னை எழுந்து நான் நினைக்காம பேராசிரியர் ஏழமை நுழைந்த உணர்வினரன்றி வரும் வெண்மை அவருடைய நோக்காம மேம்போக பலவர்கள் போயிட்டேன் தெரியும்பது ஆழமானது எது அகலமானது வரும் வெண்மை யோசித்து நல்ல தீர்க்கமா எண்ணி துணியாமல் கொசுக்குன்னு துணிவு இருப்பாரு அதுக்கு ஏழமையின் பேர் ஏழமையின் தொல்காப்பியம் நுழைந்த உணர்வினரின்றி வரும் வெண்மை வெண்மை இதை எழுதுறது அருமையான தன்மை ஏழைமை ஏ என்ன ஐயா மை இதுக்கு இன்னைக்கு இருக்கிறது நீங்க அந்த உரை படிக்காத படிக்காதவங்கிட்ட இந்த உரை நீங்க எதிர்பார்க்க முடியுமா ஏழைமை என்ன பணம் பணம் இல்லாதவன் தான் பணம் இல்லையாங்கிறதும் படிக்க முடியும் பேராசிரியர் உரை படித்திருந்தால்தான் நுழைந்த உணர்வினரன்றி வரும் வெண்மை என்று சொல்லுவார் அது என்ன வெண்மை என்னன்னு கேட்டான் வெண்மை எனப்படுவது யாதனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு இன்னொரு குரல் இன்னொரு குரல் வெண்மை வெண்மை வெள்ளவில் இருக்கிறது அர்த்தம் இல்ல நிறம் ரொம்ப மர்த்தமா இருந்தே என்னை விட வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறது இருக்குதே அதுதான் வெண்மை வெண்மை எனப்படுவது யாதனின் யாதொண்ணும் உடயம் என்னும் யாம் செருக்கு எனக்கு எல்லாம் தெரியணும்னு இந்த தலைகன இருக்குதான் வெண்மின் பெயர் இப்ப தலகணம்னு சொன்னாதான் வழங்கும் வெண்மின்னு சொன்னா தெரியாது சிவ சிவ தமிழே மறந்தோம் தமிழே இதல்லவா தமிழ் திருவள்ளுவர் தமிழ் தமிழ் சேக்கிழா தமிழ் தமிழ் நான் நால்வர்கள் தமிழ் தமிழ் அந்த தமிழ் அல்லவா தமிழ் வந்துச்சு நின்றுச்சு போச்சுங்கிறதா தமிழ் இல்லையே என்ன செய்யறது எனவே இப்படியெல்லாம் பணி செய்வதற்காக புறப்பட்டவர் ஆமாத்தூர் திருக்கோவலூர் முதலா மறுபு திருப்பதி பெறவும் வணங்கி இங்க முற்றுகை பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் கேட்டா தொண்டு செய்வான் தொடர்ந்துடுவார் திருவண்ணின் பதியவா மூர்த்தி படிக்கணும் படித்து அதுக்கு நாங்க உர சொல்லுவோம் திருவண்ணீரல்லூர் வணங்கணும் அடுத்த போனார் நிறுத்திடுவோம் அவர் ஆமாத்தூர் பதியம் படிக்கணும் படித்த பிறகு அதுக்கு சென்ற அந்த தலைமுறை யாத்திரை முறை அப்படி செய்யணும் இப்ப தலைமுறையா ஒரு பதிப்பு இருக்குது இன்னொன்னு பன்முறையா ஒண்ணு இருக்குது ஆனா வரலாற்று முறையான பதிப்பு ஒண்ணு வரலாற்று படையின்னு அவர் எப்படி போனால் முதல்ல எந்த ஊர் ஊர் அடுத்த ஊர் அது வரலதான் ஆகி போயிடுச்சு சிவகாசியில சொன்ன நாங்க செஞ்சா அந்த பணியிட்டாங்க இதுவே மூணு நாலு லட்சம் ஆகுது திரியான சம்பந்தம் முடிச்சே விட்டோம் திருத்தி குருத்தி இல்ல நம்ம ஆடல் அரசு இருக்குல்ல சைதாப்பேட்டையில் ஆடல் ஆலரச இருக்கு அது யாரு திருக்கோவில் அண்ணன் தானே முருகே அவங்க எல்லாம் அந்த இவருடைய அருளரசன் பையன் அவங்க வந்து அந்த சித்தப்பாவோட இந்த இதெல்லாம் திருத்தி பழக்கம் அந்த பையனை பிடிச்சி நான் அனுப்புறேன் எது குருக்கு எங்க இருந்து சிவகாசி டூ சென்னை சைதாப்பேட்டை சைதா பேட்டிக்கும் மீண்டும் சிவகாசி அப்புறம் எனக்கு வரும் ஆகவே சுத்து அந்த திருத்தரையா திருத்தரையாத்து அருளர் திருக்கோவலூர் முதலா இதுதான் நம்ம தருமபுரம் திருப்பணந்தாலை விட்டு தருமபுரம் போனது பயன் என்ன அப்படின்னு கேட்டா இதெல்லாம் நான் தனியா சொல்லணும் மேடையில சொல்றது அவ்வளவு அழகு கூட இல்ல ஏன்னா நான் திருப்பணந்தாளு ஓய்வு பெற்ற உடனேயே அண்ணாமலை யூனிவர்சிட்டி ல நீங்க இங்க வந்து திருமுறை எல்லாம் பதிப்பிக்கணும் உங்களுக்கு ஐயாயிரம் நாங்க தரோம்னு சொல்லி நம்ம இருக்கிற ஆறு எழுதி ராத்திராத்திரியா ஆளுங்கிறேன் எங்க விட்டு எல்லாம் இறைப்பேரவரெல்லாம் போனது இங்க வாங்க இப்ப எங்கே இருக்கிறோம் நல்ல நாமம் நவித்து உயிர்ந்தேனரோ கல்லினோடியூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்புக மூக்க என் வாக்கினால் நல்ல நாமம் நவித்து உயிர்ந்தேனரோ அப்பா பரவாயில்ல கொஞ்சம் மூளையே இருக்கிற மாதிரி படுத்த ஒரு இல்ல என்ன மூலடா அப்படின்னு படுது கல்லினோடு அருமையா இருக்கு என் பா நல்ல நாம நவித்து உய்ந்தேனரை திருவேந்தலுத்து சொல்லி நான் கடல்ல அழகான அகச்சான் இதை சொன்ன பிறகுதான் பேசாம இருந்தான் பாய்க்கணும்னு தான் யாருக்கு பாய்ச்சினாங்க யாருக்குது இல்லையா குறிச்சுக்கூல்லோட புட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புக நூக்க என் வாக்கினால் நல்ல நாமம் அவித்தி உயிர்ந்தேன ரோஹோ திருவேந்திரத்தை ஓதி உயிர்ந்தேன் திருவேந்திர அதான் சொட்டுனை வேதியன் சோதிவான அழகாக சான்றது இந்த பயலக்கால கடல் தூக்கி போட்டது மற்ற மூனுக்கும் சான்று இருக்க மற்ற மூன்று கொலைமத கலிரும் அஞ்சலும் அப்படின்னு போறாரு யானைக்கெல்லாம் அஞ்சலு சொல்றாரு அதெல்லாம் அந்த பாட்டை படிச்சு படிச்சு பார்க்கும் போது சான்றுகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம எழுதணும் என்ன பிறகு கேக்குறாரு பாய என்று கூறியதனால் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லுங்க ஏனால போயிடுச்சு இனிமே சொல்லுங்க அது வரலேன்னு ஒரு எண்ணம் இருந்தது ஏக்கம் இருந்தது எங்க இருக்கு ஏப்ப நூத்தி அறுபத்தி மூணாம் பக்கம் நாப்பத்தி சரி இந்நாளில் திருப்பணிகள் செய்கின்ற இந்த மண்ணானவாகிச திருமுனியும் பதிச்சடைமியல் பண்ணாக மணிந்தவர்தும் பதி பலவும் சென்றடைஞ்சு சொல்நாமிந்து தொண்டு செய்வான் தொடர்ந்தெழுவார் அங்கிருந்து புறப்படுகிறார் புறப்பட்டவர் திருவண்ணினூர் திரு ஆமாத்தூர் திருக்கோவலூர் இவையெல்லாம் பாடி முதலாக மறுவு திருப்பதி பிரவும் வணங்கி இது ஒரு குறிப்பிடும் எங்கெங்கெல்லாம் பதிகள் சொல்லி பிறபதிகளும் வணங்கி குறிக்கிறார் அந்த இடத்தை எடுத்து பிறபதிகளாவன யாவை சீக்கிய செழிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் அதுல அதிகமா பார்க்கணும் பிற பதிகள யாவை அப்படி பார்த்தா தான் நீங்க திருநாவுக்கிறத நாற்பத்தி ஒன்பதாயிரம் பதியம் பாடினாருங்கிறோம் அதனால சொல்லணும் இல்லன்னா சும்மாடா அளக்கிறாங்க கை ஐயா எங்களுக்கு கிடைத்த பதியங்கள் இவ்வளவுதான் பதி பலமும் பிற இடமும் பிரதானமும் என்று பலன்கள் வருது அதுக்கெல்லாம் எங்களுக்கு பதியங்கள் பல கிடைக்கல எனவே தான் நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாய்மை இல்லைன்னா அவங்க குதிரை எடுவானுங்க இதெல்லாம் புனித சொல்றே பாருக்கணுங்க நிறைய வேலை இருக்கு நிறைய திருமுறையில வேலை இருக்கு என்ன பண்றது முருகா முருகா மறுபு திருப்பதி பெறவும் வணங்கி பல தமிழ் பாடி பாருங்க அங்கெல்லாம் பாடி இருக்காரு சொல்றாரு பெருகு விருப்புடன் விடையார் மகிழ் பெண்ணாகடமணிந்தார் திருப்பெண்ணாகடத்துக்கு போனாராம் கார் வளரும் ஆடங்கள் கலந்தமறை ஒளிவளர்க்கும் சீருடை அந்தனர் வாழும் செழும்பதியன் பார்சடையார் மன்னுதிரு தூங்கானே மாடத்தை பார் பரவும் பணிந்தேத்தி பரவினார் பெண்ணாகடத்துல போய் தூங்கானை மாடத்திருக்கோயிலுக்கு சென்றாராம் அங்கே புன்னெறியாமன் சமய தொடண்டு போந்த உடல் தன்னுடலே உயிர் வாழத் தறியே தரிப்பதனுக்கு என்னுடைய நாயகன் இலைச்சினையட்டு அருள் என்று பண்ணு செடும் தமிழ் மாலை முன்னின்று பாடுவார் முக்கியமான இடம் இடத்தோட முன்னிறுத்தி அல்லவா நேரம் இல்ல இப்ப திருத்தூங்கானி மாடம் போற அவருக்கு ஒரு பெரிய அறிவறுப்பு என்னன்னா இவ்வளவு அருமையான திருநெறியை விட்டுவிட்டு இந்த பாவி போனே என்ற அந்த இயக்கம் ரொம்ப இருந்திருக்கு ரொம்ப இருந்திருக்கு அதனாலதான் ஏழையே நான் பண்டிகை வந்தவாறே முன்ன சொன்ன மாதிரி என்ன பண்ணாரு பெருமானே இந்த உடம்பு நல்ல திருநீரும் சாதனமும் இட்ட பாரம்பரிய உடம்பு ஆமா அப்பா அம்மாலாம் அப்படிப்பட்டவங்க அக்கா அப்படிப்பட்டவங்க தான் தான் என் நாற்பது அப்படி போயிட்டாரு அதனால அதனால சுவாமி இந்த உடம்போட எனக்கு கோவிலுக்குள்ள போறது கடினமா இருக்கு அதனால நீ உன்னுடைய இளைச்சினையை என் மேல் பொறிக்கணும் அப்பதான் இந்த ஆன்மா உடம்பு சுத்தம்னு தெரியும் உடம்போட நாற்பது ஆண்டு இருந்த பல்லவனோட இருந்த இடத்துல உரிய தூக்கி இதையும் தூக்கிட்டு சாயந்தரம் நாலு மணிக்கோக்குன்னு வாயில போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் இருந்தனே இந்த உடம்புடைய நிலை எனக்கு புனிதமாகணும்னா உன்னுடைய திருக்கரங்களினால் இலச்சனை எட வேண்டும் அப்படின்னு கேள்வி எங்கே தூங்கானி மாணத்துல போய் அப்படி சொன்ன உடனே அங்கே என்ன சொல்ற பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் இது அப்படியே அந்த பாட்டுடைய முதல்வரி பெருமானே உன் திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் என்னது முன்னாயி எப்பொருக்கும் முடிவாகி நின்றானே தன்னாகத்து உமைபாகம் கொண்டானி சங்கரனை நன்னாம திருவிருத்தம் நலஞ்சிறக்க பாடுதலும் என்னது அது என்ன கேட்கிறார் மூணு பாட்டு தான் இருக்குது பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் பொற்று செய்ய எண்ணாவி காப்பதற்கு இச்சை உண்டேல் இருங்கூற்ற மின்னார் மூவிலை சூளம் என்மேல் பொறித்து வை பாவம் சூழத்தை என் உடம்புல பொறி பாவம் சொல்ற மாதிரி எனக்கு அந்த ஏக்கம் ஏக்கம் ஏக்கம் அடுத்த பாட்டில் விடை போரி உன்னுடைய விடை கூடிய தோல் சின்ன பிள்ளைகள் என்ன நம்மக்குள்ள வேணா பெரியவங்க எழுதியிருக்கிறான் எழுதி இருக்கிற பாட்டு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு பெரிய பிராணம் எழுதி வச்சிருக்கிற திருத்தி ஆச்சு ஆள் பதிப்பிக்கிறேன் இப்ப வந்து மூவிலைச்சூளம் பொறி என்று சொன்னார் அதுபோல இடவம் பொறி விடை கொடியை பொறி என்று சொன்னார் இந்த ரெண்டும் பொறித்ததாக பாட்டில் இருக்கு அப்படியானால் ஏன் அது சொல்லப்படவில்லை மற்றவரை இடமும் சூழம் குறிக்கிறது திருநீ இருங்கிறது தானே செய்ண்டவன் மூன்று கட்டத்தில் ரெண்டு டிக்கெடி ஒன்னும் விற்க மாட்டான் அதெல்லாம் நம்ம டிக்கெடி மனுஷன் பண்பு அவண்டுவார் வேண்டுவதே கண்டான் இந்த இரண்டையும் சொல்லியது பூதகணங்களை விட்டு செய்ய சொல்லியிருக்க எது விடவும் புரியவன் அது தாமியே செய்தது இறைவன் தாமியே தனக்கு செய்ததை சொல்லுவது அழகல்ல என்று கருதி அவர் அதை விடுத்தார் எது போல காரைக்காலமே இந்த பழம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டவுடனே என்ன சொல்லுங்க அது பெருமானால் வந்ததுன்னு சொல்ல பயங்கர ஏ இப்ப என்ன டாம் டாம் பண்ணுவான் இதோ இந்த படம் இவனுகளும் காரைக்காலு என்று வருகிறது பெருமானிய தன் திருக்கரத்தால் திருநீறிப்பார் ஆனால் அதை சொல்லுவது அழகல்ல என்று கருதி விடுத்தார் போலும் விடுத்தார் போலும் திருவருள் என்று எழுதியிருக்க ஆமாமாமா நாம என்ன பெரியாரா கும்பன மக்கள முதல் இப்படி இருக்கலாமோ திருவரும் அதே போல பாலை பாடியதுன்னு எல்லாருமே சொல்றாங்க சித்தாந்த ஆசிரியர் சொல்றார் தொடல்கல தொட எழுதிய மனதில் பட்டது ஏன்னா நூல்ல இருந்து பலர் படிக்கும் போது எதுவும் தெரியட்டுமே அப்படிங்குற ஞான சம்பந்திய அப்படி இருக்க தோல்லை போறார் இதெல்லாம் அப்படியே ஒலி ஒலிமா காட்டணும் தோல்ல போறாரு அந்த சோலைகள்லாம் தெரியுது சின்ன பிள்ளை தானே தாத்தா ஒரு இன்னும் எவ்வளவு தூரம் பாருக்குது அப்படின்னு கேட்டிருக்கணும் கேட்டிருக்கேன் தான் அப்படின்னு சொன்ன உடனே இது அங்கிருந்தே பாட ஆரம்பிச்சுட்டோம் நனி பள்ளி அதுவே நனி பள்ளி அதுவே பாடணும் அந்த பதிய முதல் பாடல் காரைகள் கூகையும் உள்ள பாலை நிலத்தில் இருக்கிற பாடுறார் முதல் பாட்டில் மட்டும் ஏனைய ஒன்பது பாட்டிலையும் பாடுகிறார் இந்த மாதிரி படித்துவிட்டு ஒரு கால் பாலை நீய்தல் ஆடி என்று பாடினாரோ என்னமோ திருவருள் நீக்கல்கள் பாலை உண்மையான பால இல்ல மாயிருந்த நெய்தலா பாடல இந்த பாடல் அந்த மாதிரி பகுதி பாடல் நீங்க முதல் பாட்டுல பாலை உள்ள பொருட்கள் நல்ல கடற்கரை வளம் பாடுகிறார் இந்த மாதிரி இதை ஊண்டி படித்தவர்கள் பாலை நெய்தல் ஆயது என்று ஒன்னு சொல்லிவிட்டார்களா இல்ல உண்மையிலேயே பாலை நெய்தல் அந்த காலத்தில் நெய்தல் ஆக்கியதா திருவருள் என்ன பண்றது என்ன பண்ணுவீங்க பாடியதும் பாம்போடிய பாடியதும் வாய்ப்பு வந்தது என்ன புண்ணியம் செய்த அதுதான் தர்மய ஆதிரத்தில்